வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுக்கியா தெய்வீகத்தன்மை இல்லாமல் ஒருவனோ ஒரு சமுதாயமோ பெரும் அறிவு அவர்களை மிருகங்களாக்கி கீழ்நிலைக்கு தள்ளிவிடும் அந்த சமுதாயம் விரைவில் அழிந்துவிடும் ஆம் தெய்வீகத்தன்மை இல்லாமல் ஒருவனோ ஒரு சமுதாயமோ பெரும் அறிவு அவர்களை மிருகங்களாக்கி கீழ்நிலைக்கு தள்ளிவிடும் அந்த சமுதாயம் விரைவில் அழிந்துவிடும் என்கிறார் சுவாமி விவேகானந்தர் நன்றி வணக்கம்